அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி இலந்தே சிமானுவல் இந்த நல்ல தலைப்பு நம்மை சுற்றி இந்திய விடுதலையில் சுயாட்சி எங்கள் பிறப்புரிமை என்று உறக்க குரல் கொடுத்த உன்னத தலைவர் பால திலகர் அவருடைய உரைகள் செவிகளை உரசும்போதே இதயத்தில் தீப்பிடிக்க வைப்பவை திலகரின் நடவடிக்கைகளை வேவு பார்ப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு இரகசிய போலீஸ்காரின் ஒருவனை திலகரின் சமையல்காரனாக அமர்த்தி கவனித்து வரும்படி அனுப்பினார்கள் அவனும் அப்படியே திலகரின் வீட்டில் சமையல்காரனாக அமர்ந்தான் ஆறு மாதம் சென்றது ஒரு நாள் அந்த சமையல்காரன் திலகரிடம் எஜமான் சம்பளம் போதவில்லை கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்று வேண்டிக் திலகர் சிரித்து கொண்டே என்னப்பா இது நான் மாதம் ஆறு ரூபாய் கொடுக்கிறேன் சர்க்கார் இருபத்தி ரூபாய் கொடுக்கிறார்கள் இன்னும் உனக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டார் அவ்வளவுதான் அந்த சமையல்கார ஆசாமியின் தலை தொங்கிவிட்டது அப்புறம் அவனை காணவே இல்லை ஆம் விழித்திருப்பது என்பது விழிகள் சம்மந்தப்பட்டதல்ல மனம் சம்பந்தப்பட்டது நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகளை நாம் விழிப்புணர்வோடு கூட நோக்க வேண்டும் விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் விலை கொடுத்து வாங்க முடியாது நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகள் என்ன ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து செயல்படுவோம் நன்றி